உலகத்தின் பயனை மக்கள் பெற்றுக் கொண்டது குறித்து நினைவு கூர்ந்த உமர் ரதி அல்லாஹும் அவர்கள் அன்றைய நாளில் பசியின் காரணமாக சாய்ந்த நிலையில் நபி சொல்லாஹும் அனிபுசல்லம் அவர்களை கண்டேன் அவர்கள் தன் வயிற்றை நிரப்பிக் கொள்ள மட்டமான பேரித்தம்பழத்தை கூட பெற்றுக்கொள்ளவில்லை என்று கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஒன்பது ஏழு